வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் பொதுவாகவே மனிதர்கள் எல்லோரும் சமமானவர்கள் என்று எண்ணுகிறோம் அதே போலத்தான் பேசிக்கொண்டும் இருக்கிறோம் மனிதர்கள் எல்லோரும் சமமானவர்களா என்றால் நிச்சயமாக சமமானவர்களாக மதிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று போவதில்லை ஆனால் சமமானவர்களாக இருப்பது இல்லை என்பதுதான் யதார்த்தம் ஏனென்றால் நாம் எல்லோருடைய மரணமும் ஒரே மாதிரியாக மதிக்கப்படுகிறதா அல்லது மரணமும் ஒரே மாதிரியாக எடுத்துக் என்றால் அவ்வாறு எடுத்துக் என்று எல்லோருக்கும் தெரியும் ஏன் அவ்வாறு எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை நாம் ஒரு ஊரின் தலைவராக அல்லது ஒரு பகுதியின் தலைவராக இருந்தால் அந்த பகுதி மக்களால் நம்முடைய மரணத்திற்கு பிறகு சில ஆண்டுகள் நினைக்கப்படுவோம் அதுவே நாம் ஒரு கண்டுபிடிப்பாளராக இருந்தால் நம்முடைய கண்டுபிடிப்பு இருக்கும் வரை நாம் பிறரால் மதிக்கப்படுவோம் அதவே நாம் ஒரு எழுத்தாளராக இருந்தால் நம்முடைய எழுத்துக்கள் இருக்கும் வரை அல்லது எழுத்துக்கள் ஏதுமே இல்லாமல் நாம் ஒரு சாதாரணமான மனிதராக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய மரணம் மரணித்த அன்றே கூட மறக்கப்போக அல்லது பிறரால் மறந்துவிடக்கூடும் ஏன் அவ்வாறு மறந்து விடுகிறார்கள் என்றால் சாதாரணமான மனிதர்களை அவ்வளவு எளிதாக பிறர் நினைவில் வைத்துக் ஆனால் மனிதர்களும் சிலரை ஒருபொழுதும் மறப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் எல்லாம் வாழும் பொழுது பிறருக்காக வாழ்ந்திருப்பார்கள் தம்முடைய வாழ்க்கையே பிறரின் நலனுக்காக அர்ப்பணித்திருப்பார்கள் அவ்வாறு அர்ப்பணித்த முன்பு மகாராஷ்டிர மாநிலத்தில் சாய்பாபா என்பவர் வாழ்ந்தார் அவருடைய காலத்தில் மிக சாதாரணமான மனிதராகத்தான் துவக்கத்திலே இருந்தார் அவருடைய இளமை பருவம் கூட இன்னது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பிறருடைய நலனில் அக்கறை செலுத்தினார் பிறரின் நோய்வாயை தீர்க்க முயற்சி செய்தார் பிறரின் கஷ்டத்தை கண்டு ஓடி உதவி செய்தார் அவரை தேடி வருவோருக்கெல்லாம் நல்லது செய்ய நினைத்தார் இத்தகைய காரணத்தால் அவரை அந்த பகுதி மக்கள் தெய்வமாக வழிபட தொடங்கினார்கள் தெய்வமாக வழிபட தொடங்கினாலும் கூட அந்த நிலையிலிருந்து அவர் நிற்காமல் இன்னும் நிறைய மனிதர்களுக்கு தான் உதவ வேண்டும் எல்லோருடைய நோய்களையும் தீர்க்க வேண்டும் எல்லோருடைய மகிழ்ச்சியையும் உறுதிப்படுத்திட வேண்டும் என்று செயல்பட்டார் அவ்வாறு அவர் செயல்பட்டமையால் அவரின் மரணத்திற்கு முன்பே அவரை எல்லோரும் தெய்வமாக வணங்கினார்கள் மரணத்திற்கு பிறகும் இனமும் கூட தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இனம் சொல்ல அவரின் மரணத்திற்கு பிறகுதான் உலகம் முழுவதும் அவர் யார் என்று தெரிந்தது ஆகையால் இன்றைய தேதியில் உலகம் முழுவதும் உள்ள பல அவர் தெய்வமாக வணங்கப்படுகிறார் அதே போலத்தான் சுவாமி விவேகானந்தா சாதாரணமான மனிதராக பிறந்து தனக்கிருந்த அறிவு தேடலாலும் குருவாக மாறினார் அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம்சரிடம் சென்று சேர்ந்த பொழுது என்னுடைய பணிகளை நீ அடுத்தடுத்து எடுத்து செல்வாய் என்று சொல்லி சென்றாராம் அவர் சொல்லி சென்றதை தவறாமல் செய்து அவர் செய்தமையால் தான் இன்றும் எத்தனையோ கோடி இளைஞர்களுக்கு ஒரு குருவாக இருந்து வழிகாட்டக்கூடிய இடத்தில் சுவாமி விவேகானந்தா அவர்கள் இருக்கிறார் இதேபோல் நாமும் இருக்க முடியும் நம்முடைய வறுமையும் போக்கி செல்வநிலையை அடைய முடியும் நம்முடைய அழிவையும் தவிர்த்து புகழோடு வாழ முடியும் அவற்றிற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய குணம்தான் காரணமாக இருக்கிறது அந்த குணத்தினை நல்லதாக சிறப்பானதாக வைத்துக் கொண்டான் நாமும் சிறந்த மனிதர்களாக இருக்க முயற்சித்தால் நிச்சயமாக நம்முடைய புகழ் நம்முடைய மரணத்திற்கு பின்பும் பேசப்படும் இதை கூறும் வள்ளுவர் நம் பூத உடம்பின் வறுமையை செல்வ செழிப்பாக்குவதும் பூத உடம்பின் அழிவை புகழால் நிலைநிறுத்துவதும் நம்முடைய குணத்தை சார்ந்ததே சிறந்த குணம் உடையவர்கள் மட்டுமே அவ்வாறு செய்ய முடியும் என்று சொல்கிறார் ஆகையால் நாமும் சிறந்த குணம் படைத்தவராக வாழ முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு முயற்சிப்பதால் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்மை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் திருக்குறள் அறுத்துப்பால் அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் குரல் எண் இருநூத்தி நத்தம் போல் கேடும் உலதாகும் சாக்காடும் வித்தகற்கல்லால் அரிது மீண்டும் குரல் நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகற்கல்லால் அரிது இந்த நாள் இனிய நாளாக மேட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி